நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலு ஆட்டுக்குடல் குழம்பு தேவையான பொருட்கள் ஆட்டுக்குடல் அரை கிலோ வெங்காயம் முன்னூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பட்டை ரெண்டு லவங்கம் நாலு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி எலை ஒன்னு மஞ்சப்படி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகு தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கு எண்ணெய் தேவையான அளவு கொத்தமல்லி தழை சிறுதளவு கருவேப்பிலை சிறிதளவு தேங்காய்பால் ஒரு கப் செய்முறை முதல்ல நம்ம ஆட்டு நல்லா கிளீன் பண்ணி ஒரு பவுல்ல கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் வெங்காயத்தை பொடியான அறுக்க வச்சிருவோம் தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம் இஞ்சி போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருவோம் ஸ்டவ் பத்த வச்சுட்டு பாத்திரம் வச்சிருவோம் பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் ஒரு நூறு எம்எல் கூத்திடுவோம் என்ன நல்லா காஞ்சதும் பிரிஞ்சால பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விட்டுடுவோம் பொறிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் ப்ரௌனா வதங்கின உடனே அதுவே உங்களுக்கு கிரேவி மாதிரி இருக்கும் நல்லா வதங்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ராஸ்மெல் போக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கிடுவோம் கருவேப்பிலை எப்போ போட்டாலும் கிள்ளி போடுங்க அப்பதான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட்டுக்குடல் போட்டுவிடுவோம் நல்லா வதக்கிப்போம் என்னெல்லாம் வதக்குவோம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் மஞ்சப்பொடி மிளகாய் தூள் சீரகத்தூள் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுவோம் மூடி போட்டு கலறி கலறி வேக விடுவோம் அடிக்கடி நல்லா வெந்து வரணும் பால் ஊத்திடுவோம் தேங்காய்ப்பால் ஊட்டிட்டு நல்லா ஒரு ஒரு கொதி வரட்டும் மிளகு தூள் போட்டு கொத்தமல்லி தழி கருவேப்பில கிளி போட்டு நல்லா கல்லு விட்டுட்டோம்னா சுபா ஆனா அண்ட் ஹெல்த்தி ஆட்டு குழம்பு தயார் இது வந்து சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிடலாம் தொட்டுக்கும் வச்சுக்கலாம் சுப்பாபா இருக்கும் அண்ட் சிலர் ஆட்டுக்குடல் நம்ம இப்ப டைரெக்டா வேக வைக்கிறோம் வந்து முதல்ல குக்கர்ல அதை வேக வச்சு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டு அதை எப்படி கலந்துப்பாங்க அப்படியே நம்ம செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்